அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அதாவது விருந்தினர்களை நன்கு உபசரித்து அவர்கள் உணவருந்திய பிறகு யார் உணவருந்துகிறானோ அவனுடைய பயிர் விளையக்கூடிய நிலத்தில் அவனுடைய விவசாய பூமியில் வெதை போடணுமா என்ன வெதை போடாமையே பயிர் வளரும் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு புண்ணியத்தினுடைய அதிசய சக்தியை சொல்கிறார் திருவள்ளுவர் முன்னே விருந்தினரை மிசைவித்து பின்மிக்க தன்னைத்தான் மிசைவானது விளைப்புலத்திற்கு வித்திடுதலும் வேண்டுமோ வேண்டா என்கிறார் பரிமேலழகர் கொல் அப்படிங்கிறது அசை நிலை அதாவது விருந்தினர்களை முதல்ல உபச்சரித்து உணவை உண்ணச் செய்து பிறகு தான் உண்ணுகின்றவனுடைய நிலத்திற்கு விதை போட வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன அப்படின்னு ஆட்சேபமாக கேட்டு தேவை இருக்காது அப்படிங்கிறார் இந்த மூன்று நான்கு ஐந்து குரட்பாக்களில் விருந்தோம்பலனுடைய இகலோக பலன் அதாவது இம்மை பயனை இந்த வாழ்க்கையிலே அடையக்கூடிய பயனை உபதேசித்திருக்கிறார் விளை நிலம் வித்திடுதல் அன்றி தானே விளையும் என்பதற்கு பெரிதொரு காரணம் கொள்ளல் வேண்டும் வித போடாமல் தானாகவே முளைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது அனுமானம் பண்ணணும் அது அனுமானம் பண்ணால் எப்படி இருக்குன்னா அது அந்த புண்ணிய காரியம் தெய்வம்னு அர்த்தம் அதாவது விருந்தினரை முன்னே உண்பித்து பின்னே தான் உண்ணுபவனுடைய விளை நிலத்தில் தெய்வம் தானே வித்துட்டு விளையச் செய்யும் இதெல்லாம் புண்ணியத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறவர்களுக்குத்தான் விளங்கும் இன்றும் கூட எங்களிடமெல்லாம் சிலர் வந்து சொல்லுகிறார்கள் விளை நிலத்தில் கிடைச்சது போகும் பறவைகள் சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டு நாங்கள் விட்டால் நல்லா தான் எங்களுக்கு பயிர் கிடைக்கிறது என்கிறார்கள் ஒரு சிலர் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த பலனை அவர்கள் பார்க்கிறார்கள் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவர் விவசாயத்தில் போட்டுவிட்டாங்க ஆனால் அதனுடைய பயிர் விளைஞ்சு வர்றதில் குறைஞ்சி போயிடுமான்னா ரொம்ப பாதுகாப்பாக இருந்து பயிரை சம்பாதிச்சதை விட பாதுகாப்பு இல்லாமையே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி மிகுந்த விளைபொருளை எடுத்ததாக பலர் சொல்லுகிறார்கள் இதை அவரவர்கள் அனுபவித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது யஜசிஷ்டாசின சந்தா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி யஜ்ஞசிஷ்டா மிரதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் இது ஸ்ரீமத் பகவத்கீதை மூணு பதிமூணு நாலு முப்பத்தி ஒன்று அத்தியாயங்களில் உள்ள ஸ்லோகங்களிலே இந்த கருத்து இருக்கிறது அதாவது எல்லோருக்கும் உணவை வழங்கிவிட்டு பஞ்ச செய்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்ற சாஸ்திர வாக்கியம் இங்கே பகவானால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யார் பஞ்சமகா யஜம் செய்துவிட்டு ஐம்பெரும் வேள்வியை செய்துவிட்டு உணவை உண்கிறானோ அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் என்றும் மெய்ப்பொருளை உணர்கிறான் என்றும் சொல்கிறார் மூன்றாவது அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது யஜ்யசிஷ்டாசின சந்தா முச்சியந்தே சர்வ கல்வி நாலாவது அத்தியாயத்தில் சொல்கிற போது யஜ்ஞசிஷ்டாமிரதபுஜோ யாந்தி பிரம்மசனாதனம் என்கிறார் ஆகவே சித்தசுத்தியும் ஞானப் பிராப்தியும் இந்த பஞ்சமகா யஜத்தினுடைய பலனாக நமக்கு கிடைக்கிறது என்ற கருத்தானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானப் பிராப்தி என்றால் குருவின் வாயிலாக உபனிஷத் சாஸ்திரங்களின் வாயிலாக என்பதை நாம் சொல்லாவிட்டாலும் புரிந்து வேண்டும் இந்த யஜ்ஞத்தில் எஞ்சியதைங்கிறதுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லணும் அதாவது இந்த ஹோமத்திலலாம் நம்ம அன்னத்தினால ஹோமம் பண்ணுற வழக்கம் உண்டு அப்படி ஹோமம் பண்ணுற போது சுவாகான்னு சொல்கிற போது தான் அது அக்னியில் விழணும் மற்றபடி கையில் ஒட்டிருந்து அது இன்னொரு பாத்திரத்தில் போட்டு விடுவார்கள் அப்புறம் அந்த ஹோமம் முடிஞ்ச பிறகு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அன்னத்தை சாப்பிட்றது இருக்குது அதுவும் யஜ்ஞத்தில் எஞ்சியதை புசிப்பது என்ற கருத்தை கொடுக்கறது ஆகவே பஞ்சமகா யஜத்தை பண்ணிட்டு சாப்பிட்றதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது வேள்வியில் எஞ்சியதை புசிப்பவர்கிற அர்த்தமும் இதில் அடங்கி இருக்கிறது ஜெகவீரபாண்டியனார் அவர்கள் சில பாடல்களை நமக்கு மேற்கோளாக காட்டி விளக்கி விச்சது அன்றியே விளைவு செய்குவாய் திருவாச்சகத்தில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்று ஒளவையார் சொல்லுகிறார் இவற்றையெல்லாம் மேற்கோளாக காட்டு காட்டுகிறார் அவர் வித்தும் இட வேண்டும் கொல்லோ விடையடர்த்த பத்தி உழவன் பழம்புனத்து மொய்த்தெழுந்த கார்மேகம் அன்ன கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து திருமழிசி ஆழ்வாருடைய இயற்பாவில் இது காணப்படுகிறது இந்த பாடல் உருகிய அன்பனுடைய திருமாலே கருமேகமாய் தோன்றி பெரும் போகங்களாகிய விளைவை அருழுவார் என்பது இந்த பாடலினுடைய கருத்து விடையடர்த்த பத்தி உழவன் பழம் புனத்து மொய்த்தெழுந்த கார்மேகமன்ன கருமால் திருமேனி நிர்வாணம் காட்டும் நிகழ்ந்து இதுபோன்ற பாடல்களையெல்லாம் நாம் நன்றாக படித்து அதனுடைய பொருளை ஆழ்ந்து சிந்தித்தோமேயானால் உலகத்திலே இருக்கக்கூடிய நுண்மையான அதிசயங்களை வாழ்க்கையில் உணர முடியும் என்பது பெரியோர்களுடைய அனுபவபூர்வமான உண்மைக்கும் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக